அபுமை அலி அல்லாஹின் அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலஹி வசலம் அவர்கள் ஒரு மாலை தொழுதில் எழுந்து ஏகத்துவ உறுதிமொழி கூறி இறைவனை அவனுடைய தகுதிக்கேற்ப புகழ்ந்துவிட்டு பிறகு அம்மாபாத் என்றார்கள்